وعلى آله قال قال الله الله الله تعالى في في في العظيم المجيد ادخلوا النبي صلى عليه عليه وسلم من شد شد في النار أو كما قال عليه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானூர்தால் அவர்க்கே ஒரு தாக்குகள் எம்பெருமானார் சதபாபு அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவரீங்கள் தப தாவரீன்கள் சுகதாக்கள் சுவாலிவீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அம்மாவுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் அறிந்தான் அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு ஒரு தாய் மக்கள் ஒரு தாய் மக்களாக அவ்வா அலை இசலாத்தினுடைய மக்களாக நாம் வாழுகிறோம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் படிக்கிறது அன்பிற்குரியவர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே ஒரு தாய் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் படிக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போவோம் ஒருவர் இப்படித்தான் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்று சொல்ல நேர ஒரு ஒரு பெரிய பணக்கார வெட்டுக்கு போயிட்ட உள்ள போய் நுழைஞ்சு உங்க சொத்துல எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்கன்னு இருக்க இதுவரைக்கும் பார்த்ததில்லை எதுக்குமே இல்ல சொத்துல பங்கு கேட்ட எப்படி இருக்கும் அவர் பயந்து போய் எந்த அடிப்படையில சொத்துல பங்கு கேட்கிறப்பா நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளையாச்சே அவஸ்லாத்தினுடைய மக்கள் நான் அதனால சொத்துல பங்குவான் அப்படியா கொஞ்சம் பொரு நான் எடுத்துட்டு வர்றேன் ரெண்டு சென்றா ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரம் ஆச்சு அதுக்கு பின்னாடி வந்தாரு ஒரு அஞ்சு பைசா கொடுத்தாரு என்னங்க அஞ்சு பைசா கொடுக்குறீங்களே ஆமா எல்லா ஆதமளிச்சனா அவ்வாலைத்தினுடைய பிள்ளைகள் தான் வருதாய் மக்கள் எழுநூறு கோடி பேர் இருக்கிறார்கள் என் சொத்தை பங்கு போட்டு பிரித்து கொடுத்தார் உனக்கு வர வேண்டிய காசு மூணு பைசாதான் நான் ரெண்டு பைசா சேர்த்து போட்டு அஞ்சு பைசா கொடுக்குறேன் அன்பிற்குரியவர்களே எண்ணில் பார்க்க வேண்டும் எந்த நேரத்திலே மார்க்கம் எதை செய்யச் சொல்லுகிறதோ அதை சரியாக செய்கிற பொழுதுதான் இந்த சமுதாயத்திலே ஒற்றுமை நிலவும் அப்படி இல்லை என்றால் சமுதாயம் வேறுபட்டு துண்டாகிவிடும் நபிகள் கோமான் செல்லாம் அழைப்பு செல்லமன்னவர்கள் ஒரு அதிசில வேற்றுமைக்கான காரணத்தை சொல்கிறார்கள் சமுதாயம் வேறுபட்டு கிடப்பதற்கு என்னென்ன காரணம் வேற்றுமையால் நாம் இழந்தது என்ன ஒற்றுமையால் ஒரு சமுதாயத்திற்கு கிடைக்கிற பலன் என்ன ஒற்றுமைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நான்கு அமைப்புகளில் தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பேசப்போகிறோம் அதுல முதலாவதாக வேற்றுமைக்கு காரணம் என்ன இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம சமுதாயம் மாறி துண்டாகி கிடக்கிற சமுதாயம் உலகத்தில் எதுக்குமே கிடையாது கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் எடுத்துக்கிட்டா எத்தனை பிரிவுகளை எடுக்கலாம் எழுபத்தி மூணு இங்கதான் இருக்கு தமிழகத்திலேயே எழுபத்தி மூன்று பிரிவுகளை பார்க்க வேண்டுமானால் கோவைக்கு செல்லுங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு வேற்றுமை இது சரிதானா என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் போமான் இந்த மிகுல் கோமான் சொல்லலாம் அழிவு செல்லம் என்பவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே யுகிப்பூனெல் ஹம்சோ நெல் ஹம்ச ஐந்தை நேசிப்பார்கள் ஐந்தை மறந்து போவார்கள் பெருமானார் செல்லும் சொல்லுகிறார்கள் ஐந்து விஷயங்களை நேசிப்பார்கள் ஐந்து விஷயங்களை மறந்து யுகிபூனல் மால பொருளாதாரம் வேண்டும் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் கேள்வி கணக்கை மறந்து நாம் ஈட்டுவதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது செலவழிப்பதற்கும் கேள்வி இருக்கிறது இந்த கேள்வி கணக்கை மறந்து போவார்கள் இப்படி ஒரு காலம் வரும் பெருமானார் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா இல்லையா எங்கோ இருந்தோ எப்படியோ பொருளாதாரம் வந்து சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிற இந்த பொருளாதாரத்தை மார்க்கம் சொன்ன முறைப்படி சேர்த்தோமா செலவழிக்கிறோமா என்பதை யாராவது பார்க்கிறோமா அப்துல் ரஹ்மான் முகடு செல்வத்திற்கு சொந்தக்காரர் அப்துல் ரஹ்மான் எங்கு தொட்டாலும் செல்வம் மண்ணை எடுத்தாலும் பொண்ணாகிவிடும் அவ்வளவு செல்வம் ஆனாலும் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்களாம் திரமுடாலின் இவ்வளவு செல்வத்தை கொடுத்து நான் எப்படி இதை சரியாக செலவழிப்பது என்று அழுது கொண்டே சொல்கிறார்கள் ஒரு நாள் நோன்பு திறக்கிற வேலையிலே நோன்பு திறக்கிற வேலையிலே அப்துல் ரஹ்மானின் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் மனைவி கேட்கிறார்கள் என்ன காரணத்தினால் அழுகிறீர்கள் முகாரி ஷரீப்பிலே பதிவான ஹதீஸ் இந்த ஹரீஸ் உடனே அவர்கள் சொன்னார்கள் என் சகோதரர் முஸ்தபிபுரல்லே அந்த முஸ்தபிபு உமை இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் காலையில் ஒரு உயர்ந்த ஆடை போடுவார்கள் மாலையில் ஒரு உயர்ந்த ஆடை போடுவார்கள் ஆனால் இஸ்லாத்தில் இணைந்ததற்கு பிறகு அவர்களின் நிலை என்னானது தெரியுமா வறுமைகளிலும் வறுமையாக மாறி பிறகு அவர்களுக்கு ஒரு ஆணையிலே ஒரு ஆணையிலே கபனிடப்படுகிறது தலையை மூடினால் கால் காலை மூடினால் தலை இரண்டும் இந்த நிலையிலே என் தோழர் சகிதாக்கப்பட்டு அடக்கப்பட்டார் பிறகு ஆண்டுகளுக்கு பிறகுதானே சொருக்கம் செல்ல முடியும் என்று நினைத்து நினைத்து அடுவார்களாம் அப்துல் அஹ் பொருளாதாரம் ஈர்த்துவதை விட அதை எப்படி செலவழிப்பது என்று எண்ணி வாழ்ந்தார்கள் அதே நேரம் அதற்கு கேள்வி கிடைத்திருக்கிறது என்பதை மறந்து போவார்கள் பகதாது மாநகரம் அன்றைக்கு ஏராளமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார்கள் அரசர்கள் பாலம் பாலமா தங்க வச்சிருந்தான் தாத்தாரியாக்கள் படையெடுக்கிறார்கள் அரசன் மாட்டுகிறான் தாத்தாரியாக்களின் தலைவன் அந்த அரசர்களை சிறையிலே போட்டு தங்கங்களை சாப்பிடுவதற்காக கொடுத்தானா பணங்களை எல்லாம் போட்டு இதையே சாப்பிட தங்கத்தை சாப்பிட தங்கத்தை சாப்பிட முடியுமா பசியை நீக்குமா பணத்தை சாப்பிட முடியுமா இப்பொழுதுதான் சலாக்கு கான் சொல்கிறான் நீ இந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கு செலவழித்திருந்தால் உன்னை காப்பதற்கு மக்கள் போற்றி கொண்டு வருவார்கள் இன்றைக்கு மக்கள் உன்னை விட்டுவிட்டார்களே என்ன காரணம் பொருளாதார ஆசை பொருளாதார ஆசை யாருக்கு இருக்கிறதோ ஒரு நாள் மக்களால் அவன் துன்பப்படுவான் இதைத்தான் பெருமானா சலல்லா முடிவு செல்லப்படுகிறார்கள் பொருளை பிரியப்படுவார்கள் அதற்குரிய கணக்கை மறப்பார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் பிரியப்படுவார்கள் ரொம்ப நாள் வாழறோம் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் மரணத்தை மறந்து போவார்கள் மூத்து வரவே வரா இப்படி ஒரு காலம் வரும் இருக்கிறதா இல்லையா ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசுல முரியுது வாங்கணும் நினைச்சாரு பாதையில போகணும் வாங்கணும் என்று நினைத்து வாழ்க்கையை திருத்தணும்னு நினைச்சாரு ஆனா நச்சு சொல்லுது இருபத்தஞ்சு வயசுல வாங்கி என்ன செய்யறது ஷேக வரைக்கும் போயிட்டாரு முரியுது வாங்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய ஷேக போய் பார்த்தாச்சு ஆனால் மனசு ஏத்துக்கல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு லாமே என்று எண்ணுகிறார் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு குளத்தை வாங்கிக்கலாம நினைச்சாருக்கு பின்னாடி ஒரு அஞ்சாவது முடிக்கலாம் நினைச்சாரு முடிச்ச உடனே பத்தாவது முடிக்கட்டுமே எஸ் எஸ் எல் சி முடிச்சது நினைச்சாருக்கு பின்னாடி முக்கியமான தேர்வு முடிச்ச உன்னு நாம முறீது வாங்கிக்கலாம் எஸ் முடிச்ச காலேஜ் படிப்பு முடிச்ச உடனே முடிவு வாங்கிக்கலாம் பையன் காலேஜ் முடிச்சுட்டாரு அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு முடிந்து வாங்கிக்கலாம் கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் அந்த மூலமாக ஒரு பேர புள்ள அல்லது ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி பேரம் பேத்திய பார்த்துட்டு கண்ணாசையெல்லாம் அவங்கள பள்ளிக்கூடத்தில் வயசுல சேக பார்க்கிறாரு எண்பது வயசுல பாக்கிறாரு பார்த்து சொல்றாரு அடுத்த வந்தாச்சு வந்து சொல்றாரு இருபத்தஞ்சு வயசுல நினைத்த முடியு முடியல இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்த அதற்கு பிறகு நான் முறது தருகிறேன் என்ன அலைகள் எல்லாம் பிறகு அலைகள் எல்லாம் முகிறேன் இப்படித்தான் நிறைய பேர்கள் வாய்ப்பைகளும் இந்த அடுத்தும் பெருமான மன்னரைடுமே என்பதை மறந்து போவார்கள் இப்படி ஒரு காலம் வரும் பெருமானார் சொல்லுகிறார்கள் வாழுகிற உலக எப்படியாவது வீடு கட்டிவிட வேண்டும் ஆனால் மன்னரையிலே சொர்க்கத்திலே தனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று நினைத்தவர்கள் எத்தனை வீர்கள் இருக்கிறார்கள் ஆனா பெருமை நான் செல்லலாம் ஒளிவர் வீட்டுக்கான வழிகளையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒரு மனிதர் நாளை மருமையிலே வீடு வாங்க வேண்டுமா சுருக்கமான வழிகளை பெருமானா செல்லா செல்லம் சொல்கிறார்கள் யாராவது ஒர்கா போயிட்டாங்க உங்களுக்கு அல்லா சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருகிறான் எந்த வார்த்தைக்கு இன்னால் இல்லாஹி இளைஞ ராஜவோன் அந்த வீட்டுக்கு அல்லா பேர் வைக்கிறான் வைத்து என்று அந்த வீட்டுக்கு பேர் வையுங்கள் இன்றைக்கு நம்ம பேர் வைக்கிறமா இல்லையா அண்ண இல்லம் பேர் வைப்பான் இருப்பதெல்லாம் முதியோர் இல்லம் அதுவே விஷயம் அல்லது மனைவியின் பேரவப்பான் நிறைய வீட்டில் பார்த்தாக்கா வீடுக்கு அற்றவன் பேர் இருக்கவே இருக்கிற ஆம்பல பிள்ளைய பேருகா மன்சி இப்படித்தான் இருக்கும் எல்லாமே தமிழகத்தினுடைய சூழல் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டுக்கு பேர் வைக்கிறோம் ஆனால் இறைவன் பேர் வைக்கிறான் என்ன பேர் வைக்கிறான் என்று சொல்லிவிட்டார் சொர்க்கத்தில் இவருக்கு அல்லா வீட்டை கொடுக்கிறார் பெருமானார் சொல்லுகிறார்கள் எத்தனை இவர்கள் அதை சம்பாதிக்க தயாராக இருக்கிறோம் பெருமானார் சொல்கிறார்கள் காத்துக்கள் தொகிறார்களோ சுார்களோ சொல்லவர்கள் வாங்குவதற்கு இந்த சமுதாயம் தயாராக இல்லை லுகா தொழுகை யார் ஒவ்வொரு நாளைக்கும் பனிரெண்டு ரகா தொடுகிறாரோ சொல்லவில்லை அல்லா இந்த இடத்திலே பெருமான <laughs> இடைவெளி இருக்கிற பொது இந்த இடைவெளியை யார் அடைக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டித் தருவதாக சொல்லிக் காட்டுகிறார்கள் தன்னுடைய சகோதரருக்காக யாராவது ஒருத்தர் மோத்தா போயிட்டாரே அவருக்காக கவரு தோண்டுகிறார்களோ கவரு தோண்டிக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹும் தருவதாக மாணவி செல்ல ஒரு சபை கூடி நிற்கிறது பெருமானார் சித்தியக்கிரியல்லா உண்டாடா நாயகமே நான் இன்றைக்கு நோன்பு நோட்டிருக்கிறேன் நோயாளியை நோய் விசாரித்தது பின்தொடர்ந்து சென்று ஜனாதாவுக்கு பின்னால் தொழுகை நடத்தியது என்று கேட்க அதற்கும் அபுபக்கர் சித்தீக்கிரலி எல்லா கையை உயர்ந்துகிறார்கள் இந்த நான்கு செயல்களை யார் ஒரு மனிதன் செய்கிறானோ படர்ந்தாகுல்குள் சென்னா சொர்க்கத்திலே அவர்களுக்கும் வீடு தயார் ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு வியானக்கிழமையிலும் இவர்களுக்கும் சொர்க்கத்திலே வீடு இருக்கிறது என்றார்கள் விட்டுவிடுகிறோர்கீழ்பகுதியில் வீட்டை அமைக்கிறான் விட்டுவிடுகிறோர்களுப்பகுதியில் அவர்களுக்கு வீட்டை கட்டுகிறான் மேல்குதியில் வீட்டை அமைத்து கொடுக்கிறான் ஆயிரம் ஆயிரம் வழிகளை பெருமானையாவது வாழ்க்கையிலே கையாண்டு பொழுது கடன் வாங்கியாவது வட்டி வாங்கியாவது வீட்டை கட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிற இந்த சமுதாயம் என்றைக்காவது நாம் சொர்க்கத்தில் நமக்கு வீடு வேண்டும் என்று நினைத்ததா இல்லை இதைத்தான் பெருமனார் செல்லல்லா பணிவேசெல்லம் சொல்கிறார்கள் யார் உலகத்திலே மூன்று விஷயம் ஐந்து விஷயத்தை பிரியப்படுவார்கள் அதில் ஒன்று கபுரை மறந்து போவார்கள் வீடு கட்ட வேண்டும் மாளிகைகள் கட்ட வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் நான்காவதாக சொன்னார்கள் யுகிப்பூன துன்யா சோழல் ஆகிரா துன்யாவை பிரியப்படுவார்கள் ஆகிரத்தை மறந்து போவார்கள் ஆகிரத்து சிந்தனையே இந்த சமுதாயத்துக்கு வர துன்யா துன்யா துன்யா எதையெடுத்தோம் உலகம் ஆகிரத்தை இந்த சமுதாயம் மறந்து போகும் இந்த காலம் வறுமையானால் இன்றைக்கு ஆகிரத்தினுடைய நினைப்பாவது நம் சமுதாயத்திற்கு இருக்கிறதா ஆகிரத்தை நினைத்து ஒரு மனிதன் வாழ்ந்தால் ரபுலாளவின் இந்த உலகத்திலேயே பஞ்சபூதத்தை அடக்கி கொடுத்து விடுகிறார் பெருமானார தோழர்கள் வரிமார்களின் வரலாறு இதற்கு சான்று யார் ஆகிரத்தை நினைத்து வாழ்கிறார்களோ உலகம் அவர்களின் கை வரலாறுகளை பார்க்கலாம் பாலைவன பயணம் செய்கிற திண்ணூனே மிசிரி ரஹமத்துல்லாஹித்தாளே ஒரு மரத்தடிகளை அமர்த்திருக்கிறார்கள் ஒரு பயணக்குழு வருகிறது கடுமையான பசி மரத்தை போட்டு உழுக்கு உடுக்குன்னு உடுக்கலாம் பேரிச்ச மரத்தில் ஏற தெரியல தென்ன மரத்தை விட மோசமான மர பேரிச்ச மரம் ஏற தெரியவில்லை என்று சொன்னால் அத்தனையும் பிழித்து விடும் பார்க்கிறார்கள் பேரிச்சம்பளம் விழவில்லை பக்கத்தில் இருக்கிறது இன்னொன் என் மிசிறி தம்மத்துள்ளாகித்தாளா ஆகிரத்தினுடைய சிந்தனையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கேட்டுத்து இன்னொன் உனக்கு பழம் வேண்டுமா என்று கேட்கிற பொழுது பசி எடுக்கிறதா என்று கேட்கிற பொழுது ஆமாம் என்று சொல்ல மரத்திடத்திலே சொல்லுகிறார்கள் மரமே உன் பழத்தை இவருக்கு பொரு என்று சொல்லி லேசா மரத்தை தான் பிடிச்சாங்க பழம் விழுந்தது அவர்கள் எடுத்து பக்குவமாக உண்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது இந்த ஆற்றில் இவர் பேச்சை மரம் கேட்கிறது என்றால் எதனால் கேட்கிறது ஆகிரத்தின் சிந்தனை இருந்தது கேட்கிறது போய் சொன்னா மரத்திட்ட பழம் கொடுக்குமா யோசித்து பார்க்கப்பட்டு யாக்கோபிமன் லைஸ் பெரிய அரசர் உடல்நிலை சிறு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் முபாரக் பின் அப்துல்லா ரஹமத்துல்லாஹித்தாரி அவர்கள் செல்லுகிறார்கள் நோய் விசாரிப்பதற்காக எல்லா மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அநியாயமாக ஒருத்தரை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் அவரை வெளியே விடுங்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்றார்கள் வெளியே விடுங்கள் ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த நபரை குறிப்பிடப்படுகிறது வெளியே விடுகிறார்கள் வெளியே அரசர் விடுகிறார் ஆரோக்கியம் கிடைக்கிறது இந்த நேரத்திலே முபாரக் இவர்களுக்காக பொண்ணையும் பொருளையும் பரிசாக ார் அரசர் அரசர்னுப்பிக்கிறார் தன்னு செல்வத்திற்குசுகள் செல்கிறது இதை பார்த்தவுடன் என்றார்கள் எல்லாம் அரசரை பார்த்து சொல்லுகிறார்கள் நான் நினைத்தால் உலகத்தையே ரபுல் ஆலமின் மாணிக்கமாகவும் அன்பளிப்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அனுப்புகிறார்கள் என்று சொன்னார் பஞ்சபுதங்களும் இவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததே என்ன காரணம் எண்ணி பார்க்க வேண்டும் அபு முஸ்லிமல் கவுலானி மாபெரும் அரசர் அபு முஸ்லிமல் கவுலானி இவர் தன்னுடைய படையை அனுப்பி வைக்கிறார் திரும்பி வை திரும்பி வருகிறார்கள் வெற்றியோடு திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது ஆனாலும் உரிய நேரத்திலே வந்து சேரவில்லை உரிய நேரத்திலே வந்து சேரவில்லை இந்த நேரத்திலே கவலையோடு அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு பறவை வருகிறது இவர்களின் தோழில் அமர்கிறது உங்களுடைய படை சலாமத்தாக திரும்புகிறது என்று பறவை சொன்னதாக வரலாறு சொல்கிறது அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இவர்களிடத்தில் என்ன இருந்தது நம்மிடத்தில் எந்த பறவையாவது பேசியிருக்கிறதா நாம் வளர்க்கிற அன்பு கிளி பேசியிருக்கிறதா அன்பு புறா பேசியிருக்கிறதா அவர்களிட பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டு நடந்தது அதற்கு என்ன காரணம் ஆகிரத்தின் சிந்தனை அவர்களுக்கு இருந்தது அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் பெருமானாக சொல்கிறார்கள் துன்யா துன்யாவை பிரியப்படுவார்கள் ஆகிரத்தை மறந்து படைப்பினங்களை புரியப்படுவார்கள் படைத்தவனை மறந்து போவார்கள் இப்படி ஒரு காலம் படைப்புகளை பிரியப்படுவார்கள் அவற்றை நல்ல பேர் வாங்கணும் இவற்றை நல்ல பேர் வாங்கணும் இவற்றை நல்ல பேர் வாங்கணும் என்று அல்லா இடத்திலே நல்ல பேர் வாங்க வேண்டும் என்ற பிரியம் இல்லாமல் போய்விடும் இந்த ஐந்தும் ஒரு சமுதாயத்திலே நடக்கும் பொருளாதாரத்தை பிரியப்படுவார்கள் அதற்குரிய கேள்வி கணக்கை மறந்து போவார்கள் அயாத்தை பிரியப்படுவார்கள் மூத்தை மறந்து போவார்கள் குசூர்களை மாடா மாளிகைகளை பிரியப்படுவார்கள் மன்னரையை மறந்து போவார்கள் துன்யாவை பிரியப்படுவார்கள் ஆகிரத்தை மறந்து போவார்கள் படைப்பினங்களை பிரியப்படுவார்கள் படைத்தவனை மறந்து இந்த ஐந்தும் நடந்தால் இன்ன உம் என் சமுதாயம் துண்டு துண்டாக சிதறடிக்கப்படுவார்கள் என்றார்கள் பெருமானார் சதல்வா மணிவசலம் என் சமுதாயம் பிரிந்து போவார்கள் என்றார்கள் பெருமானார் சதல்வா மணிவசலம் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா இல்லையா எண்ணி பார்க்க வேண்டும் வேறு எதனால் இந்த சமுதாயம் பிரிந்து போகிறது அன்பிற்குரியவர்களே என்று சொல்லுவார்கள் தான் தான் பெரியாது எல்லாருமே நினைக்கிறார் சமுதாயம் பிரிந்து போவதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்று எல்லோருமே தன்னை பெரியவர்களாக நினைத்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இது குறையோடி போய் கிடக்கிறது மொழியால் நாங்க தான் இந்த மொழி பேசுறாரு உயர்ந்தவங்க அதிலையும் கூட அந்த மொழியிலையும் பல பிரிவுகள் தமிழ் பேசுறாங்கன்னா தமிழ்லையும் பல பிரிவுகள் நல்லா புள்ளேன்னு ஒண்ணு முஸ்லியார்னு ஒண்ணு வையக்கரையார்னு ஒண்ணு இவன் அவனுக்கு பொண்ணு கொடுக்குறதில்ல அவன் இவனுக்கு பொண்ணு கொடுக்குறதில்லை உறுதுல பார்த்தோம் ஷேக் என்றொன்று பட்டான் என்றொன்று இவர்கள் அவர்களை மதிப்பதில்லை அவர்கள் இவர்களை மதிப்பதில்லை அத்தனை விதமான குழப்பங்கள் ஆனால் போமான் நபிகள் போமான் சல்லப்பாபு அலைவசலம் அன்னவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள் பெருமானார் சல்லல்லாஹு ஒளிவசலம் இனத்தை ஒழித்தார்கள் அரபுக்கும் அஜமுக்கும் வித்தியாசம் இல்லை என்றார்கள் அரபிகளை விட அஜமிகள் சிறந்தவர்கள் என்றோ அரபி அஜமிகளை விட அரபிகள் சிறந்தவர்களோ என்றோ சொல்லாதீர்கள் அரபிகளுக்கும் தனிச்சிறப்பு கிடையாது அரபி அல்லாதவர்களுக்கும் தனிச்சிறப்பு கிடையாது எல்லாம் ஒன்றுதான் என்றார்கள் கோமான் செல்லல்லாம் அறிவு செல்லப்பட்டவர்கள் அந்த உண்மத்திலே வந்துவிட்டு இன்றைக்கும் பாகுபாடுகள் இருக்கத்தானே செய்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நிறத்தால் வேற்றுமை இன்றைக்கும் சமூகத்திலே இருக்கத்தான் செய்கிறது நிறத்தால் வேற்றுமை சமூகத்திலே நடந்து கொண்டுதான் என்னுடைய சொந்த விரு பிறந்தேனா கொடுத்ததல்ல சொல்லுகிற பொழுது முடியவே முடியாது என்று அன்பை பெற்ற விதாவில் இல்லாத காலை எடுத்து முகத்தில் வைத்தார்கள் அதற்கு பிறகுதான் எழுந்து சென்றார்கள் சொல்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அகர்த்தினார்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இன்னும் அந்த வேதம் மாறவில்லை சமுதாயத்தை அதுவும் குறிப்பாக இந்த இனவேதத்தால் நிறவேதத்தால் மொழி வேதத்தால் இஸ்லாமிய பெண்மணிகள் நிறைய பேர் மாண்டு கிடக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் நீங்கள் படித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் மூன்று இஸ்லாமிய பெண்மணிகள் வரதட்சணை கொடுமையால் மூன்று இஸ்லாமிய பெண்மணிகள் வரதட்சணை கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் தன்னுடைய தலையை தண்டவாளத்திலே வைத்து மூன்று பேர்கள் இறந்து போகிறார்கள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது என்னை கட்டுவதற்கு சமுதாயத்திலே ஆணில்லை என்றார்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே இத்தனை கோடி பேர் நிறைந்திருக்கிற இந்த சமுதாயத்திலே அவர்களை மன முடிக்கலை என்ன காரணம் உயர்ந்தவன் உயர்ந்தவனை மட்டும் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற கலாச்சாரம் தன்னோட உயர்ந்த இடத்துல தான் பார்க்கிறாங்களே யாரும் தாழ்ந்த இடத்திலே பார்ப்பதில்லை அப்படியே ஒரு ஏழை பெண்ணை வீட்டுக்கு கூட்டு போனாலோ அங்கே பலவிதமான கொடுமைகள் மூத்த மருமகளுக்கு ஒரு கவனிப்பு இளைய மருமகளுக்கு ஒரு கவனிப்பு என்ற சூழல் இன்றைக்கு சமுதாயத்திலே நிலவி வருகிறது எங்கு பார்த்தாலும் வேற்றுமை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டாமா இந்த வரதட்சணைக்கு என்னதான் தீர்வு ஒளியால் இனத்தால் நிறத்தால் வேற்றுமை ஒரு கருப்பா ஒரு பொண்ணு பிறந்துருச்சுன்னு சொன்னா மாச்சா அல்லா வெள்ளையா பிறந்த பொண்ணுக்கே நல்ல மாப்பிள கிடைக்கிறது இல்ல கருப்பா பிறந்துருச்சுன்னு சொன்னாக்கா அந்த பெண்ணை கட்டுவதற்கு நம் சமுதாயத்திலே ஆள் இல்லை அவர்களுடைய உள்ளத்தை பார்ப்பதற்கு இந்த சமுதாயம் தயாராக இல்லை உள்ளத்திலே அவ்வளவு சுமந்த பெண்ணாக இருக்கிறார் ஆனாலும் கூட இந்த சமுதாயம் கருப்பு கருப்பு கருப்பு என்றே ஒதுக்கி வைத்து எத்தனையோ பெண்மணிகள் மனக்கோட்டையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயம் பதில் சொல்லியாக வேண்டும் எங்கு பார்த்தாலும் வேற்றுமை வேற்றுமை உணர்வால் நிறைய பெண்படிகள் நம் சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்களே இதற்கு என்னதான் தீர்வு அதனால நர்ஸ் பரஸ்தி நீங்க வேண்டும் சமுதாயத்தை மட்டும் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் தாழ்ந்தவன் என்ற தன்மை நீங்க வேண்டும் இந்த தன்மை இருந்தால் கண்டிப்பாக வேற்றுமையை வேருண்டிக் கொண்டேதான் இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்ன கொள்கை பிரச்சனைகள் இதனாலும் இந்த சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளால் மாண்டு போய்க் கொண்டிருக்கிறது கொள்கை தொப்பி போடலாமா போடக்கூடாதா போட்ட என்ன போடாட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் விரல் ஆற்றதா ஆற்றதில்லையா இதற்கு தனித்தனி இனங்களாக பிரிந்தது சமுதாயம் தனித்தனி இனங்களாக பிரிந்து வேட்டையாடப்பட்ட சமுதாயமாக வேட்டையாடப்பட்ட சமுதாயமாக இன்றைக்கு சமுதாயம் மாறிப்போயிருக்கிறதே அன்புக்குரியவர்களே நம்முடைய சமுதாயத்தை நினைச்சா நெஞ்செல்லாம் வலிக்கிறது ஏனென்றால் நம் சமுதாயத்திற்கு இந்த ஒற்றுமை இல்லாததால் நாம் இழந்தது ஏராளம் ஒற்றுமையை இழந்ததால் ஒற்றுமை இல்லாததால் நாம் இழந்தது ஏராளம் சமுதாயத்தில் என்ன சாதிச்சிருக்கிறோம் கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே முதலாவதாக லைலத்துள் கதரினுடைய இரவை இழந்தோம் ஒற்று ரத்துலர இட்டுமா என்றுபி்களுக்கு சண்ட அப்படிட்டால் அவர்களுக்கு அந்த நிலை மாறிக்கப்பட்டுது சென்றுந்தோம் நாம் வேற்றுமையின் காரணமாக இரண்டாவதாக இதைப் <lesen> பற்றி <padk> <amation> <blue lows immigration> என்பதை நம்முடைய வேற்றுமையால் இழந்து போய்விட்டோம் நம்முடையால் இன்றைக்கு கல்வியை இழந்தோம் மூன்று சதவிகிதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே இந்த சமுதாயத்தினுடைய இந்த சமுதாயம் பேக்வேர்ட் அமை கொண்டு அன்பிற்குரியவர்களே நாட்டை ஆண்ட சமுதாயம் இந்த சமுதாயம் நாட்டை ஆண்ட சமுதாயம் நாட்டையே விட்டுக் சமுதாயம் இந்த சமுதாயம் இன்றைக்கு தலை நிற்கிறதே யாரும் தூக்குவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதே அதற்கு என்ன காரணம் நான் நாம் தான் காரணம் நம்முடைய ஒற்றுமையின்மைதான் காரணம் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு மகளாவோட பிரச்சனை இங்க கோயம்புத்தூர்ல தொண்ணூறு பள்ளிவாசல் இருக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ரெண்டு காரு ஒரு அஞ்சு அஞ்சு பேர் சேர்ந்து போய் கலெக்டர் ஆபீசுக்கு முன்னாடி நின்றா எங்களுடைய குரலை நாங்கள் எழுப்புகிறோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை எதை குரல் கொடுத்தாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அண்ணஹாரே ஒரு தனி மனிதர் ஒரு தனி மனிதர் இத்தனை பேரை புரட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டே ஒரு பெரிய இனத்தை கொண்ட நம்முடைய சமுதாயம் வாழ்க்கை முழுக்க ஒற்றுமையே கற்றுக் சமுதாயம்முதாயம் ஒமையாக செயல்ப வேண்டும் எ சேர்ந்து ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறோமே அந்த ஒற்றுமை நம்முடைய சமுதாயத்தில் உண்டா நம்முடைய வீட்டிலே உண்டா எங்கும் இல்லை ஒற்றுமைக்கே சொந்தக்கார சமுதாயத்திடத்திலே ஒற்றுமை இல்லை அதனால் கண்டவர்கள் எல்லாம் நம்மை வேட்டையாடுகிறார் உலகத்திலேயே தீவிரவாத இயக்கம் என்று நம்மை பார்த்து சொல்லுகிற சூழல் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் அப்படியும் வாங்கிக் கொண்டு கொஞ்சமும் காதிலை உரைக்காமலேயே இந்த சமுதாயம் சென்று அன்புக்குரியவர்களே எண்ணுகிற பொழுது உண்மையிலேயே மனம் வேதனைப்படுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நல்லதை போதிக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உருதாய் மக்கள் என்று உரைத்து கூறிக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் ஆனால் அதற்கெல்லாம் இந்த சமுதாயம் அசந்து கொடுக்குற மாதிரி இல்லை கல்வியை இழந்தோம் பொருளாதாரத்தை இழந்தோம் அரசியலை இழந்தோம் இதற்கெல்லாம் மேலாக நம்முடைய பண்பாட்டை இழந்திருக்கிறோம் நம்முடைய கலாச்சாரத்தை இழந்திருக்கிறோம் நம் சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் என்று காட்டுவதற்கு வெக்கப்படுகிறார்கள் தொப்பி போட்டு வெளியே போக வைக்கப்படுறான் தாடி வச்சுட்டு வெளியே போக வைக்கப்படுறான் இந்த கலாச்சாரத்தை காட்டுவதற்கு வெக்கப்படுகிறான் நம்மை விட பன்மடங்கு சிறிய அமைப்பாக இருக்கிற சிங்குகள் என்ன தைரியமாக செல்கிறார் தன்னுடைய கலாச்சாரத்தை வெளிக்காட்டுவதிலே பெருமை கொள்கிறார் காலேஜுக்கு போகும்போது அந்த தலப்பா ஓட போறான் ஆனா நம்ம சமுதாயம் என்றைக்காவதில் அடியோடு சென்றிருக்கிறதா இல்லையே இடத்தில் பள்ளி கட்டுவதற்கு நமக்கு சொந்தமான நாடு இந்திய நாடு நம் நாடு நம் நாடு தமிழ் நாடு நம் நாடு நாம் வாழுகிற இடம் அதிலே நமக்காக ஒரு பள்ளி கட்ட முடியவில்லை என்ன காரணம் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லாததால் நாம் இழந்தது இந்த ஒற்றுமைக்கான வழிகள் என்ன வரலாறுகளை நீங்கள் புரட்டிதான் ஏராளமான வரலாறுகளை சொல்ல வேண்டும் தனியா ஒருத்தர் தொழுதா கூட அல்லாச்சர் சானகுத்தாலா சொல்றான் தனியா ஒருத்தர் தொழுதா கூட யாக்க நகுது யாக்கை என்று தான் முடியும் நாங்கள் உன்னை வணங்குகிறோம் நாங்கள் உங்களிடத்தில் உதவி தேடுகிறோம் அல்லா என்னைக்குமே தனிமையை பிரியப்படவே இல்லை தனியாத்தான் தொடுகிறார் அல்லாஹ் என்று தக்கீர் கேட்டி ஆனால் ரபுல ஆளுமை நான் வணங்குகிறேன் நான் உதவி தேடுகிறேன் என்று சொல்வதை அல்லா புரியப்படவில்லை நாங்கள் வணங்குகிறோம் நாங்கள் உதவி தேடுகிறோம் சமுதாயமே சேர்ந்து சேர்ந்து என்னை தொடுங்கள் உதவி தேடுங்கள் அல்லா சொல்லிக்காட்டுகிறான் பெருமானார் சல்லாஹ் வலைவசலம் இடத்திலே ஒருவர் வந்து சொல்கிறார் உணவு ருசிக்கவில்லை நாயகமே நான் என்ன செய்வது நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லாஹ் வரைவர் செலவு சொன்னார்கள் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து சாப்பிடுங்க கொஞ்சமும் நிற்க வேண்டாம் உங்களுடைய உள்ளங்கள் முன்னும் பின்னும் ஆகிற பொழுது இந்த சமுதாயத்திலே கருத்து வேற்றுமை வந்துவிடும் என்றார்கள் பெருமானார் அதனால வாழ்க்கை முழுக்க கருத்து வேற்றுமையே இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைத்தே அந்த சமுதாயத்திலே இன்றைக்கு கருத்து வேற்றுமையை தவிர வேறு எதுவுமே இல்லையே ஏனின் காவலம் இதற்கு என்னதான் தீர்வு இதற்கு என்னதான் தீர்வு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கவள் இனி மீண்டும் ஒற்றுமை வர வேண்டுமானால் நிர்மாண அளவு தோழர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அதிலிருந்து சில படிப்பினைகளை அதை கையாண்டால் சமுதாயத்திலே ஒற்றுமை இழப்பு பாபா ஒரு தனி நபர் அபுல் பாபா ரணியல்லாம் உத்தர வனு குறையலாகை சார்ந்தவர்கள் அபுல் பாபா வருமான சிறந்தா பணிமேசனத்தினுடைய ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் நிர்மனார் செலிவசலம் தன்னுடைய தோழர்களிடத்தில் இஷாராவாக சொல்லியிருந்தார்கள் ஒப்பந்தத்தை மீறிய காரணத்தினால் ரபுல ஆலமீனின் உத்தரவு அவர்களை கத்தல் செய்ய வேண்டியதுதான் அவர்களை கொலை செய்ய வேண்டும் இதுதான் அல்லாஹனுடைய உத்தரவு என்று சொல்லியிருக்க அபூலு பாபா அவங்க இனத்தை சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற பொழுது எங்கள் இனத்தை சார்ந்த அபூலு பாபா வரட்டும் பேச்சுவார்த்தைக்கு என்று சொல்லி அபூலு பாபா ரடியல்லா பேச்சுவார்த்தைக்கு செல்கிறார்கள் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது எங்களுக்கு முகமது என்னதான் தீர்வு வைத்திருக்கிறார் என்று கேட்க வாயிலே சொல்லவில்லை தன்னை அறியாமலேயே கையில் வேலை செய்து விடுகிறது உங்களுக்கு தீர்வில் நாயகத்தினுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்தி விட்டேனே என்று எண்ணி வேகமாக மத்தியும் நபுவிக்கு வருகிறார் தூணிலே தன்னை கட்டிக் கொள்கிறார் இந்த செய்தி பெருமானார் சல்லல்லா பொலிவசனத்திற்கு கிடைக்கிறது அல்லாஹிடத்தில் அழுகிறார் நான் நவியல் பெருமானாருக்கு மாறு செய்துவிட்டேனே மாறு செய்து விட்டேனே எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று குறைக்கிறார் செய்தி பெருமான உடன் நபிகள் நாயகம் செல்லாக என்னிடேன் அவர் தன்னை அல்லாஹுவோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டார் அல்லாஹுவின் உத்தரவு வராதவரை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த நிலையை பற்றி நீங்கள் வரலாற்றை ஆய்வு செய்தார்கள் புகாரியிலிருந்து அத்தனை சிகாவுசித்தாவையும் ஆய்வு செய்து சொல்லுகிற ஒரே தீர்வு என்ன தெரியுமா சாபாக்கள் அன்றைக்கு அவர் ஒருத்தர் தான் கட்டியிருக்கிறாரே ஆனா எல்லா சகாவிகளும் புலம்பினார்களாம் அபூல் பாபாவுக்கு என்ன நிலைமை ஏற்படப் போகிறதோ சகோதரர் சகோதரர் இப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறாரே ஒரு வார காலம் சாப்பிடவில்லையே சில சகாபாக்கள் அவர் சாப்பிடவில்லை என்பதற்காக இவர்களும் சாப்பிடவில்லை ஒரு தோழருக்காக அத்தனை பேர்களும் கச்சத்தை பங்கெடுக்கிறார்கள் அத்தனை பேரும் பங்கெடுத்தாங்க கடைசில ஒரு வாரத்திற்கு பிறகு ரபுல் ஆலவின் மன்னித்ததாக பெருமார் சல்லா வலிவசலத்திற்கு செய்தியை கொடுக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து சொல்கிறார்கள் அபூலு பாபா அலி செய்தி பறக்கிறது எல்லாம் ஓடி போய் சொன்னாங்களா உங்களுக்கு அபுல் மணித்து விட்டான் சொல்லிவிட்டார்கள் நாயகமே என்னுடைய கட்டை அவிழ்த்து நாயகமே எனக்கு ஊட்டினால் தான் நான் சாப்பிடுவேன் பெருமானார் வருகிறார்கள் கட்டை அவிழ்க்கிறார்கள் அபூலு பாபா அலி அல்லாத்தலாவுக்கு பெருமானார் என்பவர்கள் கண்ணீரை இணைத்து உணவை ஊட்டினார்கள் என்று வரலாறு சொல்கிறது அன்றுக்குரியவர்களே ஒருவர் பட்ட கஷ்டத்தில் துன்பத்தில் பங்கு கொண்டார்கள் துன்பத்தில் துன்பத்தில் பாதிக்கப்படுகிறான் என்றால் கண்ணியாகுமரியில் இருப்பவனுக்கும் கண்ணீர் சித்த வேண்டும் அவனும் கவலைப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதே பக்கத்தில் வீட்டில் இருக்கிறான் அவனுக்கு இது என்னமும் வேணும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம் சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது வரலாறுகளை புரட்டிப்பாரு மாவியா பார்த்து துருக்கு நாடே பயந்து போனதே என்ன காரணம் துருக்கு நாட்டு மன்னன் மாவியார் அடியல்லாவுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் தீர்கம் கப்பங்க மாவியார் அலியல்லாஹினுடைய வபாத்துக்கு பின்னால் எசீது கேட்கிறார் அதே கப்பத்தை கேட்கிற மகன் கேட்கிற பொழுது உனக்கு கப்பம் கட்ட முடியாது உனக்கு முடியாது ஏன் என்று கேட்கிற பொழுது துருக்கு நாட்டு மன்னன் சொன்ன வார்த்தை அவரை பார்க்கிற பொழுது ஏற்பட்ட பயம் உம்மை பார்க்கிற பொழுது இல்லை அவரை பார்க்கிற பொழுது ஏற்பட்ட பயம் உம்மை பார்க்கிற பொழுது இல்லை அவரிடத்திலே சமுதாயத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது அவரை பார்க்கிற பொழுது பயம் இருந்தது கொடுத்தேன் ஒன்னால முடிஞ்சது செய்யும் தான் கடைசில கடைசி வரைக்கும் வாங்கவே முடியவில்லை என்று வரலாறு சொல்கிறதே அன்பு புரியவர்களை பார்க்க வேண்டும் உம்மான் நபிகள் கோமான் செல்லல்லா அடைவு செல்லத்தை பற்றி உருவத்தி மஸ்பூத் சகபி செய்தி சொல்லுகிறார் உதவியாவின் பொழுது ஒற்றதாக உளவுத்துறையிலே சென்ற அப்துல்லாஹிமன் உருவத்து மஸ்பூத் சகபி பார்க்கிறார் இஸ்லாத்தில் இணையல்ல பெருமானார பார்க்கிறாரே தூரத்திலிருந்து நாயகத்தை பார்க்கிறார் நாயகத்தின் தோழரையும் பார்க்கிறார் பார்த்து விட்டவர் செய்தி சொன்னது என்ன தெரியுமா உலகத்திலே நான் எத்தனையோ நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் எத்தனையோ இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கிறேன் இப்படி நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை அந்த தலைவர் பேசினால் அந்த தலைவர் பேசினால் நேரடியாக முகத்தை எந்த தொண்டரும் பார்ப்பதே இல்லை பார்ப்பதே இல்ல அந்த தலைவர் துப்பினால் கூட மண்ணிலே விழுவது கிடையாது கையிலே விழுகிறது பெருமானாருடைய கிடைத்தவர்களின் கையை இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை இவர்களிடத்தில் நீங்கள் தோல்விதான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவர் வருகிறார் அற்புதமான ஒற்றுமையை நாயகம் ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கு அப்படி ஏற்படுத்துகிற அரசியல் தலைவர்களாவது நம்மிடத்தில் இருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லையே அன்பிற்குரியவர்களை பார்க்கிற பொழுது நம் சமுதாயம் வேற்றுமையிலேயே வேறருந்து போன சமுதாயமாக இன்றைக்கு எல்லோராடும் பந்தாரப்படுகிற சமுதாயமாக இருக்கிறதே இதற்கு தீர்வு என்ன எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு சில காரியங்களை நாம் செய்தாக வேண்டும் அதுல முதலாவதாக ஈமான் அமல் இந்த ரெண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்திலே தான் ஒற்றுமை வரும் என்றார்கள் பெருமான செல்லல்லா மணிவசலம் அல்லாஹும் குருகானிலே சொல்லிக்காட்டுகிறான் ஈமானும் காமிலா இருக்கணும் அவனும் காமிலாக இருக்க வேண்டும் ஈமானும் இல்லை அவனும் இல்லை இரண்டாவதாக உதவுகிற மனப்பான்மை இருக்க வேண்டும் சமுதாயத்திற்காக உதவி செய்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும் பள்ளிக்கு வருகிறார்கள் என்று சொல்லுகிற ரொம்ப ஏழ்மையான கூட்டத்தார்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் பார்த்தா அங்கங்க ஒட்டு போட்ட ஆடைகளாக இருக்கிறது கிழிந்த ஆடைகள் இருக்கிறது பெருமனார் செலல்லா ஒரு மெம்பரிலே ஏறிவிடுகிறார்கள் மெம்பரிலே எரிச்சு வருகிறார்கள் நம் சமுதாயத்தினுடைய ஏழைகளுக்கு யார் உதவி செய்வது என்று கேட்கிற பொழுது அத்தனை பேர்களும் தயாராகிவிட்டார்கள் ஒரு பக்கம் பார்த்தா வெறும் ஆடைகளாக குவிந்திருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தால் உணவுகளாக குவிந்திருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தால் வாகனங்களாக இருக்கிறது ஏராளமான உணவு பொருள் இதை பார்த்து பெருமானாரினுடைய முகம் ஒலாம்பூசப்பட்ட தங்கத்தை போன்று மாறியது என்று முகாரிகளை இடம்பெற்றிருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த நிலை நம் சமுதாயத்தில் இருக்கிறதா பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த கோவை மாநகரத்தில் இருக்கிற கோவை மாநகரத்தில் இருக்கிற பிரமுகர்கள் பெரும் தலைவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மகல்லாவை தத்தெடுத்தால் அந்த மகல்லாவில் ஏழை குமரிகள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரும் ஒரு மகல்லாவை தத்தெடுத்தால் சக்காத்தை இந்த வருடம் இந்த மகல்லாவுக்கு நாங்கள் செலவழிக்கிறோம் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஒரு முடிவுக்கு வந்தால் ஒரு ஏழை கூட நம் சமுதாயத்தில் இருக்கார் அல்லது ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் தான் திருமணம் முடிக்கிற பொழுது ஒரு ஏழைக்கு மனம் முடிக்க வேண்டும் ஊதாரித்தனத்தை விட வேண்டும் இஸ்ராஃபுகள் வீண்வரையும் நம் சமுதாயத்தில் கையாளப்படுற மாதிரி ஒரு உலகத்துல எங்கேயுமே கையாளப்படவில்லை ஐம்பது பவுனு நூறு பவுன் என்பதெல்லாம் போய் இன்னைக்கு ஐநூறு பவுன் ஒரு இடத்துல ஈரோடு நகரத்திலே ஆயிரத்தி அறுநூறு பவுன் ஒரு பெண்ணுக்கு போடப்பட்டிருக்கிறது அவ எப்படி தூக்கிட்டு போவான்னு தெரியல ஆயிரத்தி ஆறுநூறு பவுன் போடப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஆறு பவுனுக்கு கூட வழி இல்லாமல் தன்னை தன்னை மடித்துக் கொள்ளுகிற எத்தனையோ ஏழை பிள்ளைகள் ஒரு பக்கம் கண்ணீரை சிந்திக்கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஒரு பக்கம் அவலங்கள் நடக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் அனாச்சாரங்கள் மிகுந்து கிடக்கிறது இதுதான் நம் சமுதாயத்தினுடைய அன்புக்குரியவர்களை தன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்று பணக்காரர்கள் நினைத்தால் நம் சமுதாயத்தில் எவ்வளவு அமைப்பு ஏற்பட்டு ஒற்றுமை ஆனால் சமுதாயம் அதற்கு தயாராக இல்லையே ஒரு எலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போடுவே என்று பெருமையை காட்டுகிறான் பிரபுலால நினைத்தால் அழித்து காட்டிவிடுவான் எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணீரில் இன்றைக்கு நம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பிள்ளைகளின் கண்ணீரில் வாழ்கிறது எனவே அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உதவுகிற மனப்பான்மை வருகிற பொழுது எல்லோரும் சமுதாயத்திற்காக நாம நிறைய சம்பாதிக்கிறோம் அல்லா நமக்கு அறிவு கொடுத்தான் அல்ல நமக்கு பணத்தை கொடுத்தான் கொடுத்தவன் தமிழ் அளவில் அவன் ஏழைகளுக்கு கொடுக்க சொல்கிறானே என்று ஏழைகளுக்கு உதவுகிற மனப்பான்மை வந்துவிட்டால் நம் பணத்தையும் அல்லா வளர்ப்பான் நம்மையும் அல்லா உருவாக்குவான் உமான் நமிகள் செலம் தவு பொற்களத்திற்காக பொருளாதாரத்தை சேர்க்கிறார்கள் பெருமானார் சலல்லா உலக செலம் எல்லா கொண்டு நாமும் ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று எண்ணி போய் தண்ணீர் இறைத்து தோட்டத்திலே தண்ணீர் இறைத்து சில பேரி தம்பளங்களை மட்டும் சம்பாதித்து கொண்டு வருகிறார் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வாணி தண்ணீர் இழைத்து 35 நாற்பது படத்தை கையில ரெண்டு ரெண்டு கையிலையும் தூக்கிட்டு வருகிற பொழுது பள்ளி வாசலெல்லாம் நிரம்பி போய் கிடக்கிறது நிரம்பி போய் கிடக்கிறது ஒரு பக்கம் பார்த்தால் முன்னூறு நானூறு ஒட்டகைகள் இருக்கிறது ஏராளமான பேருட்டம்பழங்கள் ஏராளமான ஆயுத அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது இவர் அப்படியே கையில் நடுங்கிறாரு இந்த பேரு சம்பளத்தை வச்சு என்ன செய்ய போறாங்க பெருமானார் உள்ள போனா மஜிதே நம்மளை கேவலப்படுத்துமே எல்லோருமே கேவலமாக நினைப்பார்களே என்று எண்ணி கையெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது கையெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது இதை தூரத்திலிருந்து பூமான் நபிகள் கோமான் சல்லல்லா வளைவு செலம் பார்த்து விடுகிறார்கள் பெருமானார் சல்லல்லா வளைவ அத்தனை பேர்களையும் விளக்கிக் கொண்டு அபூ கையில் அடியல்லாஹுத்தால் நெஞ்சிலே கை வைத்து அல்லாஹ் உன்னுடைய பதட்டத்தை நீக்குவானாக என்று சொல்லி அந்த பழங்களை வாங்கி வருகிறார்கள் வாங்கி வந்து எல்லா இடங்களிலும் பெருமானார் செல்லலாம் பெருமானார் தான் இத்தனை பொருளுக்கும் வறக்கத் என்றார்கள் இவர் கொண்டு வந்த இந்த பழத்தால் தான் பெருமானார் அவருடைய பார்த்தார்கள் மன பார்த்தார்கள் அல்லா ஜில் தலா தபூக்கிலே போர் இல்லாமலே வெற்றியை கொடுத்தான் வரலாறு சொல்கிறதே ஆனால் அன்புக்குரியவர்களே நம் சமுதாயத்தை நினைத்து காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அதுக்குமே இல்லையே கல்வி இழந்து போய் கிடக்கிற எத்தனையோ இளைஞர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் உழைப்பதற்கு முடியும் சக்தி இருக்கிறது திரண்டு இருக்கிறது ஆனால் போதிய வருமானத்திற்குரிய போதிய பணம் இல்லை தொழில் துறங்குவதற்கு போதிய அளவிற்கு பணம் இல்லை அதை உருவாக்குவதற்காக ஒரு வைத்தல் மான் முறையான வைத்துல்மால் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அன்பிற்குரியவர்களை கொச்சை யோசிச்சு பாருங்க நம்மை தூக்கிவிடுகிற மேலே மேலே மேல் அமைப்புகளிலே கொண்டு அளவிற்கு அரசியல் பலமாவது நம்மிடத்தில் இருக்கிறதா அதுவும் இல்லை அதனால இருப்பவர்களாவது உதவி செய்தால் இந்த சமுதாயத்தில் மீண்டும் ஒற்றுமை நிலவும் அன்பு காட்ட வேண்டும் அடுத்து மார்க்கம் சொல்லுகிறது உதவி செய்வதை போன்று சமுதாயத்தின் மீது அன்பு இருக்க வேண்டும் அக்கறை இருக்க வேண்டும் அதுவும் நம்ம சமுதாயத்தில் குறைந்துக்கிட்டே வருது ஒருத்தர் மேல அன்பு வைக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கிற பார்வை குறை பார்வை பார்க்கிறோம் எனவே அன்பு பார்வை பார்த்திருக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான் ஒரு பெரிய பேக்டரி நடத்துகிறார் நானூறு பேர்கள் இருக்கிறார்கள் நான் கண்ணால் பார்த்தது நானூறு பேர்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஒரு முஸ்லிம் தோழருக்கு வேலை கொடுத்திருக்கிறார் ஒரு முஸ்லிம் முன்னூத்தி ஐம்பது பேர்களுக்கு வேலை கொடுத்து ஒரு ஐம்பது பேர் மாட்டுமல்ல சகோதரர்களை இணைத்திருந்தார் இவருக்கு மனதிலே நம் சமுதாயத்தை பற்றிய அக்கறை இருக்கிறது என்பது ஆனால் அப்படி இல்லையே நாம் சமுதாயத்தின் மீது என்ன அன்பு அன்பு வேண்டும் தலுகத்தி மனு வர்ரா ரியல்லாஹு தலாவின் மீது பெருமானாருக்கு அன்பு பெருமானாரின் மீது தலுசத்திமனு வர்ராவுக்கு அன்பு வரலாறுகளை புரட்டுங்கள் يرك رأينا نرثل நான் பாதி என்றால் என்னால் தாங்கு சொல்லாம் அடக்கம் செய்து விடுகிறார்கள் பிறகு நிலைமை என்ன என்று பெருமானார் சிரிக்க வேண்டும் இந்த வகையிலே அவரோடு நீ நடந்து கொள்ளவே என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரிய அந்த தோழர்களின் மீது அவர்களுக்கு இருந்த அன்பு எவ்வளவு தோழர்கள் தலைவர்களுக்கு நம் சமுதாயத்தின் மீது அன்பு இருக்கிறதா அறவே தொலை வராதவன் பார்த்தா அவன் தான் சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பான சட்டமன்றத்தில் தெரிய அன்புக்குரியவர்களே இந்த நிலைதானே நம் சமுதாயத்தில் இருக்கிறது எனவே ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்ட வேண்டும் உறவுகளை பேண வேண்டும் விட்டுக் வேண்டும் இந்த சிந்தனைகள் எல்லாம் இருந்தால் அதோடு சேர்த்து ஈமாடும் அமலும் வலுவாக இருந்தால் இழந்து இந்த ஒற்றுமையை இழந்து போன இந்த ஒற்றுமையை மீண்டும் கொண்டு வரலாம் மீண்டும் ஒற்றுமை வந்துவிட்டால் நம் சமுதாயத்தை நம் சமுதாயம் ஆளுகிற சமுதாயமாக நாளாளுகிற சமுதாயமாக மாறிவிடும் ஏழைகளுக்கு உதவும் சமுதாயமாக இந்த பூமியை விட்டும் வரதட்சணி மாறிடும் என்பதில் இருந்து ஒற்றுமை கண்டிப்பாக சந்தேகம் இல்லை நம்முடைய சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக அந்த அக்கறையின் பொருட்கள் அல்லா நம்முடைய சமுதாயத்திற்கு ஒற்றுமையை கொடுத்து கல்வியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்தி அரசியல் அமைப்பை கொடுத்தி வலுவான சமுதாயமாக ரபுல் ஆலமின் நம் சமுதாயத்தை ஆக்கி அருள்வானாக வாகும் தாவா அணி கம்பு இந்த ரபில் ஆலமின் இன்றைய வசாயி நாம் ஜனாதாவை பற்றியும் மையத்தை பற்றியும் பார்த்து வருகிறோம் இந்த மையத்தை தூக்கிட்டு போறாங்களா இல்லையா இதற்கு திருமண செலவதா குழிவர் சிலம் கொடுக்கிற கூலி கடுமையானது நிறைய பேர் தூக்கிட்டு போறோம் அதனால என்ன பயன் நமக்கு தெரியாமலே தூக்கிட்டு போறோம் மண் அறுபகை கல்லாஹ் அன்பு அர்பகீன கபீரத்தன் பெருமானார் செல் அல்லா பழிவர் சொல்கிறார் இந்த நாலு மூளையும் பிடிச்சுட்டு தூக்கிட்டு போறவங்க இருக்காங்கள அவங்களுடைய பெரும் பாவங்கள் நாற்பது மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் பெரும்பாவங்கள் நிறைய நன்மைகள் இருக்கிறது நன்மைகளை செஞ்சா சிறுபாவங்கள் தான் மன்னிக்கப்படும் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் சொன்னதே நாலு விஷயத்துக்கு தான் இஸ்லாமானா பெரும்பாவம் மன்னிக்கப்படும் ஹஜி செஞ்சா பெரும்பாவம் மன்னிக்கப்படும் ஹிஜரத்ல பெரும்பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க அதுக்கு அடுத்து பெருமானார் சொன்னது பெரும் பாவங்கள் இதனால் மன்னிக்கப்படும் தௌபாவால் மன்னிக்கப்படும் அதை போன்று ஒருத்தர் தூக்கிட்டு போனாலே பெரும்பாவங்கள் நாற்பது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் செல்லலாம் அதனால தூக்குறதுல நம்ம சமுதாயம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அறத்தூக்கிட்டு போட்டோம் நம்ம பின்னாடி அப்படியே ஜாலியா பேசிட்டு போயிட்டு வந்தடலாம் என்று நினைக்கிற அளவிற்கு நம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கு அதே மாதிரி ஜனாசா போயிட்டு இருக்கும் போது இரண்டாவதாக ஜனாசா போயிட்டு இருக்கும் உட்கார்ந்திருந்தா எழ வேண்டும் அது முஸ்தகம் ஜனாதாவுக்கு மரியாதை காரணம் அதோடு வழக்குகள் இருக்கிறார்கள் அந்த வழக்குகளுக்கு மரியாதை வழங்குவதற்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது மூன்றாவது சிக்கலான மசாயிலே மனைவி இறந்துவிட்டால் கணவன் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா கபுர்ல இறங்கி அடக்கலாமா அடக்கக்கூடாதா என்றால் கணவன் பார்க்கலாம் மனைவி இறந்துட்டா கணவன் பார்க்கலாம் ஆனால் மனைவியை தொடக்கூடாது கணவன் மனைவி என்ற பந்தம் முடிந்து போய்விட்டது மோத்தோட முடிஞ்சிருச்சு தொடக்கூடாது கபுல தொட்டு இறக்கக்கூடாது மகன் இறக்கலாம் மகரமானவர்கள் சகோதரர்கள் இறக்கலாம் பெற்றோர்கள் எடுக்கலாம் ஆனால் கணவன் தொடக்கூடாது ஏனென்றால் அந்த உறவு முடிந்துவிட்டது அதே நேரத்தில் கணவன் இறந்து விட்டான் மனைவி பார்க்கவும் செய்யலாம் தொடவும் செய்யலாம் ஏன்னா இதாவுடைய காலம் வரை இறந்து போனா நாலு மாசம் பத்து நாள் இதா இருக்கணும் இத்தாவுடைய காலம் வரை கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிற காரணத்தினால் தொடவும் செய்யலாம் பார்க்கவும் செய்யலாம் நாலாவது ஒரு மசாயலை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் போய் அடக்கிறதுக்கு முன்னாடியே கபரஸ்தான்ல உட்கார்ந்துறாங்க அது கூடாது மக்குழு மையத்தை கவருக்குள் வைப்பதற்கு முன்னால் கபரிலே அமருவது மக்குரு இந்த விஷயத்திலையும் சமுதாயம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று இங்கிருந்தே பூவை போட்டு கொண்டு போறது அங்க போய் அத்திர தெளிக்கிறது பூவை தெளிக்கிறது இதனால அந்த ஜனாதாவுக்கு ஏதாவது பாவம் எண்ணிக்கப்படும் ஏதாவதுக்கு நீங்குமா என்றால் இல்லை இதெல்லாம் நம்ம சமுதாயமாக ஏற்படுத்திய ருசுமாத்துகள் சடங்குகள் இது சமுதாயத்திலே இதற்கு எந்த விதமான இல்லை குரான் அதிகம் இது இல்லை ஆறாவதாக சில இடங்கள்ல பார்த்தா கவுருக்குள்ள குரானுடைய வசனங்கள் கொஞ்சத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க கேள்வி கேட்டா இவர் நல்ல ஓத தெரிஞ்ச ஒரு அங்க பார்த்து ஓதிக்குவாரு இதை வைக்கிறாங்க சில இடங்களில இதுவும் மார்க்கத்தில் யாரவே தடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் போய் வைத்து ஒரு நாள் ரெண்டு நாளில் ஊதி வெடித்துவிடும் ஊதி வெடித்து விடுகிற சூழல் இல்லது ஆகிவிடும் அதனால் நஜீஸ் ஆகிவிடும் இடத்திலே குரானையும் அதீசையும் கொண்டு போய் வைப்பது கூடாது மார்க்கம் எந்த விஷயத்தையும் அண்மையாக கூட்ட இதை போன்று பெண்கள் இறந்து போனா எல்லாருமே போய் தீதார் பார்க்கிற பழக்கம் இருக்கிறது இதுவும் கூடாது மகரமானவர்களை தவிர பெண்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு மார்க்கம் யாருக்கும் அனுமதி அளிக்கவில்லை எல்லாரும் வந்து பாத்துட்டு போங்க வயசானவங்கனா கிளவினா எண்பத்தஞ்சு வயசுனா ஆனால் மார்க்க அனுமதி கொடுக்கவில்லை யார் மகரமோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் இதே மாதிரி ஒரு தவறான பழக்கம் நம் நிலவி வருகிறது அதில் ஒன்று கபருக்குள்ள வச்சு இவர் வந்து தீதார் பார்க்கலேன்னு சொல்லி கலட்டி காத்துறாங்க கபருக்குள்ளே இறக்கியதற்கு பிறகு ஏனென்றால் வருஷகையினுடைய வாழ்க்கை கபரின் வாழ்க்கை உள்ளே இறக்கியவுடன் தொடங்க ஆரம்பித்து விடுகிறது சில நேரங்களிலே அந்த முகம் மாறி போய்விடும் சில நேரங்களிலே முகம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது எல்லோருக்கும் கேவலத்தையும் பழிப்பையும் ஏற்படுத்தும் என்பதற்காக அந்த இடத்துல திறப்பதம் அக்குருவு தகரியுமாக மார்க்கம் சொல்கிறது யாரும் அங்கு அவுக்கக்கூடாது அதே மாதிரி புடிமண்ணு போறாங்களா இல்லையா இது சம்பந்தமாக என்ன நிறைய பேர் போடுறோம் மார்க்கம் இது முஸ்தகம் சொல்லுது ஆனால் எந்த முறை முறை தெரியாமல் போடுகிறோம் புடிமண் எடுத்து அப்படி ஒரு குரு தூயர்றோம் அப்படி போடக்கூடாது போடுவதற்கு மூன்று மண்ணு மூன்று முறை எடுத்து போட வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஓத வேண்டும் ஒமீன் ஹாக லக்னாக்கும் மொத தடவை போடும்போது லக்னாக்கும் இதிலிருந்துதான் நாம் உங்களை படைத்திருக்கிறோம் இந்த மண்ணிலிருந்துதான் படைத்திருக்கிறோம் இரண்டாவது தடவை மண் எடுத்து போடணும் நுகீதுக்கும் மீண்டும் இதிலேயே உங்களை நாம் மீட்டுவோம் மூன்றாவது போடும்போது ஒமின்ஹா நுகரிக்கும் தாரத்தை மீண்டும் இன்னொரு முறை இந்த மண்ணிலிருந்தே உண்மை நாம் எழுப்புவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை அல்லா கொடுக்குறான் இதனால பெருமானா செல்லாம் பிடிமின் போட சொன்னார்கள் மூணு தடவை போடுறது முஸ்தகப்பு ஒவ்வொரு தடவை இதை ஓதி ஓதி போடுறது புஸ்தகப்பு ஆனா இன்னைக்கு சமுதாயம் இந்த முஸ்தகப்பை அறவே உற்றுச்சு ஏதோ தூக்கி போட்டு வர்றோம் இவ்வளவுதான் நடக்கிறது தவிர முறையாக நடப்பதில்லை அடுத்ததாக ஒரு மசாயா சில இடங்கள்ல அடக்கம் பண்ணதுக்கு பின்னாடி அடக்கியதற்கு பிறகு வாங்க சொல்றார் அடக்கியதற்கு பிறகு வாங்க சொல்கிறார்கள் இது எந்த ஹதீசிலும் எந்த சுண்ணத்திலும் வரவில்லை எனவே இது தேவையில்லை இது அல்லா ஜெல்ல ஷானுத்தாலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய கோபிக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்மானாக வாகன தரவா அணிவகம் தெரியவில்லா தரவில்லாம் আলহামদুলিল্লাহ رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وسلم عليه اللهم السلام و السلام عليك السلام. يا رسول السلام تبارك ربنا وتعالى وتعلمت ياد الجلال والاكرام اللهم اننا نسالك العلم و الامانه يا رب العالمين اللهم اننا نسالك العافيه في الدنيا و الاخره ربنا اعطينا في الدنيا حسنا وفي الاخره حسنا توكلنا على الله صلى الله تعالى و سلم على خير نبينا محمد و عليه و صحاب اجمعين والحمد لله. லம் வயது சலம் வரையம் சலம் ஆய சலம் மாரையம் சலம் மாவது சரிய